தொள்ளிம் குரானை ஒரு மோமினின் உதாரணம் பேரித்தம் பழத்தை போன்றதாகும் அதற்கு நறுமணம் கிடையாது ஆனால் அதன் சுவை இனிப்பானதாகும் குரானை ஓதுகின்ற நயவஞ்சகனின் உதாரணம் ஒரு பூவை போன்றதாகும் உதாரணம் நறுமணமும் கிடையாது அதன் சுவையும் கசப்பானது என்று நபிசல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது முஸ்லிம் ஏழு ஒன்பது ஏழு